ஆறாவது பாடல் திணியான மனோ சிலை முருகன் தயாபரன் தயை என்பது அன்பால் விளைந்த கருணை பரன் என்றால் மேலானவன் என்று பொருள் முருகன் உயிருக்கு பேரின்பம் தரக்கூடிய மேலான அன்பும் கருணையும் உடையவன் இவனுக்கு யார் மீது காதல் வள்ளி மீது தனியாத காதல் அவள் காலில் விழுகிறாள் எனக்கு நீ இடும் கட்டளைகள் எவை என்று கேட்கிறான் இப்படி வள்ளியிடம் காதல் கொண்டவன் என் மீதும் கருணை வைப்பானா அவனுடைய அழகான அரவிந்த பாதம் என்னுடைய நெஞ்சமான கல்லில் அரும்புமா என்று கேட்கிறார் அருணகிரியார் சேற்றில் முளைக்கும் தாமரை என் மன கல்லில் முளைக்குமா முளைக்கும் எப்பொழுது மனம் கல்லாக இராமல் சேறு போல குலைந்தால் இங்கேயும் அரவிந்த தாமரை முளைக்கும் மறுவினிய மலர்ப்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக வேண்டுமானால் நெக்கு நெக்கு நினைய வேண்டும் அவன் கல்லை பிசைந்து கனியாக்குவான் தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிவான் இப்பாடலில் பனியா என வள்ளி பதம்பொணியும் தனியா அதிமோக தயாபரணி என்ற வரிகளில் முருகன் கருணை வெளிப்படுகிறது எப்படி அருள் கொடுப்பதற்காக வள்ளியிடம் பணி கேட்டு கெஞ்சுகிறான் முருகன் எனக்கு கட்டளைகள் இடு என்கிறான் வீட்டு வாசலிலே பிச்சைக்காரி நிற்கிறாள் அம்மா ஒருபிடி சோறு என்று கேட்டு கெஞ்சுகிறாள் வீட்டுக்குள்ளே ஒரு தாய் குழந்தை சாப்பிட மாட்டேன் என்கிறது குழந்தைக்கு சோறு விட்ட அம்மா ஒருபிடி சோறு என்று கெஞ்சுகிறாள் இரண்டும் ஒன்றா உள்ளே இருக்கிறாள் தாயினும் முருகன் கொடுக்க கெஞ்சுகிறான் தன் அருளை வணங்குவதற்காக வள்ளி நாச்சியாரை கெஞ்சுகிறான் பணி யா என்று கேட்கிறான் பணி யாது என்றால் ஒருமை ஒருவேலையை குறிக்கும் முருகன் அப்படி கேட்கவில்லையே பணி என்று பண்மையில் கேட்கிறான் ஏன் அப்படி கேட்கிறான் வள்ளி நீ பல வேலைகளை கொடு நான் செய்கிறேன் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பொழுதுதான் உன்னோடு நீண்ட நேரம் இருக்க முடியும் என்று கெஞ்சுகிறான் இல்லை கொஞ்சுகிறான் ஆன்மாவாகிய வள்ளி நாட்சியார்பால் ஆண்டவனாகிய முருகன் காட்டும் கருணைக்கு எல்லையில்லையே எல்லையில்லை நின் கருணையம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக் கின்னும் உன்கடல் காற்றி மீட்கவும் மருவில் வானனை என்பது திருவாசகம் திருப்புகளில் பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மனவாளா என்று கேட்கிறார் வேடிச்சிக்காக மாமையல் ஆகி பொற்பமே பணி கந்தவேளே என்றும் கேட்கிறார் இதைத்தான் அருணகிரியார் கேட்பது போல குமரகுருவர சுவாமிகளும் பாடுகிறார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமனும் அது என்னவோ தெரியவில்லை வள்ளி நாச்சியாரிடம் முருகன் கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் இவர்களுடைய பாட்டுக்கு மிக சிறப்பான பொருளாக அமைந்து போகிறது கூனேறு மதினுதல் தெய்வ குரப்பெண் குறிப்பறிந்து அருகணைந்து உன் குற்றேவல் செய்ய கடைக்கண் பணிக்கன குறை இறந்து அவள் தொண்டை வாய் தேனூறு கிழவிக்கு வாயூறு நின்றவன் செங்கீரையாடியருளே செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரையாடியருளே பள்ளினாச்சியடத்திலே முருகன் போய் அவள் குறிப்பறிந்து போகிறானாம் பக்கத்திலே போகிறானாம் உனக்கு குற்றேவள் செய்ய உன் கடைக்கன் பார்வையை கொடு என்று கேட்கிறானான் அவள் தொண்டை வாய் தேனூறு கிளவிக்கு அந்த சொல்லுக்கு இவன் வாயூறி நிற்கிறானான் செங்கீரை ஆடி அருளக்கூடிய பெருமான் தெய்வங்கள் மனவாளும் என்று குமரகுருபர சுவாமிகள் பாடுகிறார் சர்க்கரையினால் பலவேறு பொம்மைகளை செய்யலாம் தக்காளி கத்தரிக்காய் வாகற்காய் என்று எதை செய்தாலும் அவை இனிக்கும் வாகற்காய் கசக்காது இனிக்கும் ஏனென்றால் உள்ளீடு சர்க்கரை அல்லவா அது மாதிரி முருகன் கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் மிஞ்சினாலும் உள்ளீடு அவனுடைய திருக்கருணை அல்லவா எனவே அவனுடைய கருணைதான் நமக்கு எல்லா இடத்திலும் வெளிப்படும் பக்தி செய்வோர்க்கு பணியாளனாய் இருப்பது அவன் பரம கருணை நின் ஆர்வலர் தொழுதகை அமைதியின் அமர்ந்தோயும் நீ ஏன் அவரவர் ஏவலாளனும் நீயே என்பது இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பரிபாடல் கூம்பி தொழுவார்த்தம் குற்றேவலை குறிக்கொண்டிருக்கும் குலகா போற்றி என்பது ஏழாம் நூற்றாண்டில் எழுந்த அப்பர் சுவாமிகள் தேவாரம் அவன் வள்ளி பதம் பழிவது அவளுக்காகவே தவிர அவனுக்காக அல்ல அவனுடைய அதிமோகம் அருக்கருணை இது அவள் பெற்ற பெயர் இந்த பாடலை பாராயணம் செய்தால் திருவடி தியானம் அணியார் அரவிந்த மரும் ி மோதய <laughs> <laughs>